வணக்கம் ஜூலை ஆறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றிணையின் பொது அறிவு குயிலுக்காக கந்தரபோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று கிரிக்கெட் போட்டியில் முதல் முறையாக பத்தாயிரம் ரன்களை கடந்தவர் சுனில் கபாஸ்கர் இரண்டு வரலாற்றில் முதல் முறையாக ஒலிம்பிக் போட்டியை தொடங்கியவர்கள் கிரேக்கர்கள் மூன்று பங்களாதேஷ் நாட்டின் தேசிய சின்னம் நீர் அள்ளி கேள்விகள் ஒன்று விமானத்தில் இருந்து உயிர்காக்க உதவும் பாராஷூட்டை கண்டுபிடித்தவர் யார் இரண்டு குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் முதல் முறையாக எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது 3. தாய்லாந்து நாட்டின் தேசிய விளையாட்டு எது மீண்டும் சந்திப்போம் நன்றி